வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டு ஆயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் பள்ளி குழந்தைகள் மத்தியில் ஆங்கிலத்தை ஊக்கப்படுத்துவதற்காக நாம் ஆங்கிலத்தை கண்டு பயப்படவில்லை என்ற புதிய பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளது இரண்டு இந்தியாவில் முதல் குறுகிய ரயில் பாதை தபோல் மியாகம் ஆகிய இரு நகரங்களுக்கிடையில் அமைக்கப்பட்டது மூன்று தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் புதை உயிரி படிவ அருங்காட்சியகம் அமைந்துள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் ஏஞ்சலின் கேபர் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தோனேஷியா துறைமுகத்தில் முதல் முறையாக நுழைந்த இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் எது இரண்டு புதிய கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கையை தயாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன மூன்று மெடிபிரிக்ஸ் என்றால் என்ன நான்கு வேலைகளை செய்யாமல் புறக்கணிக்கும் அரசு ஊழியர்கள் ஐம்பது வயதுக்கு மேல் கட்டாய ஓய்வு அளிப்பது என எந்த மாநிலம் முன்வழிந்துள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி